तापत्रय विनाशाय दुर्लभो मानुषो சச்சிதானந்த விஷோத்பதித்தாபயவிஷா ஸ்ரீகிருஷ்ணா துர்லோ மாஷோ தேணபங்குரே வைக்குண்டியதர்ஷனவோகிணம் அன்போடு பேசுகிறார் ரொம்ப அழகான ஸ்லோகம் இது தேகினாம் தேகினாம்னா தேகத்தில் வசிக்கக்கூடிய ஜீவர்கள் அப்படின்னு அர்த்தம் தேகங்களை நிறைய மாற்றி மாற்றி எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் ஆக தேஹினாம்னா அநேக சரீரங்களை எடுக்கின்ற ஜீவர்களுக்கு அப்படின்னு அர்த்தம் மனுஷா தேகா மானுஷோ தேகாங்கிறத பிரிக்கணும் மனுஷா தேகா துர்லபா இந்த மனுஷரீரம் அடையிறது ரொம்ப கடினம் மிகுந்த புண்ணியம் இருந்தால் தான் இந்த மனுஷரீரம் கிடைக்கும் துக்கேன்னு லப்யான்னா என்ன அர்த்தம் அனந்த கோட்டை ஜென்மாவில் பண்ணி இருந்தால் தான் ஏதோ புண்ணியங்கள்லாம் நிறைய இருந்தால் தான் இந்த மனுஷரீரம் கிடைக்கும் இன்னும் ரொம்ப நுணுக்கமாக பார்த்தா ஒருதன் மனிதனாக பிறக்கிறான்னு சொன்னாலே ஏதோ ஒரு மனித பிறவியில் பண்ணின புண்ணியந்தான் ஆக புண்ணிய பாபத்தை பண்ணுறதுங்கிறது மனித பிறவியில் மட்டும்தான் வேறு எந்த பிறவிலையும் பண்ணக்கூடிய செயல்களுக்கு புண்ணிய பாப்பங்கிறது கிடையாது மனுஷ சரீரம்தான் போகஜென்மாவாகவும் கர்மஜென்மாவாகவும் இருக்குது ஆக மனுஷா தேகா தேகினாம் துர்லபா ரொம்ப கடினம் இந்த மனுஷரீரம் கிடைக்கிறது அது மாத்திரமில்லை துர்லபமாக இருந்தால் கூட நிலையில்லாதுங்கிறார் க்ஷணங்குரஹா அனித்தியமானதுங்கிறார் இந்த உடம்பு என்றைக்கும் அழியும் எப்போ வேணாலும் சரீரம் விட்டு போகலாம் அதில் க்ஷண பங்குரான்னா க்ஷணத்துக்கு க்ஷணம் மாறின் இருக்குது அப்புறம் அழியக்கூடியதுன்னு அர்த்தம் அப்படியே கஷ்டப்பட்டு இந்த மனுஷரீரத்தை சம்பாதித்தாலும் இந்த ஜீவாத்மா இந்த மனுஷரீரம் தொடர்ந்து இருக்குமான்னா இருக்காது அப்படிங்கிறத சொல்கிறார் இந்த மனுஷ ஜென்மாவில் மகாத்மாக்களை தரிசனம் பண்ணுறது அதைவிட துர்லபம் அப்படிங்கிறாருங்க தத்தாப்பி வைகுண்ட பிரிய தரிசனம் துர்லபம் மன்னியே தத்தாப்பி இந்த கிடைத்தற்கரிய நிலையில்லாத மனித உடலை உயிர்கள் பெற்றாலும் கூட வைகுண்ட பிரிய தரிசனம் வைகுண்டனுக்கு பிரியம் வைகுண்டன்கிற சொல்லுக்கு நம்ம டீப்பாக ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா தெரியும் சமமான மனசை உடையவர்கள்னு அர்த்தம் வளைவில்லாத விருப்பு வெறுப்புகளால் வளையாத அமைதியான மனதுக்கு பேர் தான் வைகுண்டம்னு பேர் அந்த வைகுண்டனுக்கு பிரியமானவர்கள் அதாவது சமமான மனநிலைய உடையவர்களைத்தான் இறைவன் விரும்புகிறான் சமமான மனநிலை உடையவர்களிடத்துல தான் அந்த இன்பமே வடிவான இறைவன் வெளிப்படுகிறான்னு அர்த்தம் அப்பேற்பட்ட மகான்களை தரிசனம் பண்ணுறதுங்கிறது இன்னும் ரொம்ப துர்லபங்கிறார் நிமி சக்கரவர்த்தி தற்றாப்பி வைகுண்டப் பிரிய தரிசனம் வைகுண்டப் பிரிய தரிசனம்னா சாதாரணமாக விஷ்ணு பக்தர்களுடைய தரிசனம்னு சொல்கிற வழக்கம் பாகவதர்களுடைய தரிசனம் பகவானை தங்களுடைய உடைமையாக கொண்ட பக்தர்களுடைய தரிசனமானது அவ்வளோ சுலபமாக கிடச்சுடாது உண்மையான பக்தி உள்ள மகாத்மாக்களுடைய தரிசனம் ரொம்ப துர்லபம் என்று இந்த ஸ்லோகம் நமக்கு உபதேசம் பண்ணுகிறது அடுத்த ஸ்லோகார்த்தத்தை நாம் பிறகு பார்க்கலாம் दुर्लभं मानुषो तत्रापि மனமார்ந்த நல் வாழ்த்துக்கள் ஹரிவோம் பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகாஸ்வாமிகளின் அருப்புரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான ஸ்ரீமத் பாகவதம்